ரிபுகீத்தை பதினாறாவது அத்தியாயம் சித்த சாந்தி உரைக்கும் அத்தியாயம் நிதாக பரானந்த பரம் பொருளை மீண்டும் எனக்கு மிக கருணையினால் நிகழ்த்த கேளாய் இதானபய் உலகத்துவரிதாமித்தை ஹிருதயத்தில் சிந்திப்போரேவிதம் சதானந்தகனமான பரமேயாகி சலனமுரா சாந்தநிலை சாரலாவார் அதால நிச்சம்ம கண்டபரநானே என்ிங்க ஆதரவாய் சிந்தித்தாந்தன வாய் சந்தமம் பரபிரந்தனே சலனமிளா பரபிரந்தனே புத்தியுரும் பரபிரந்தனே பூரண மாம் பரபிரந்தனே சிந்தயிலா பரபிரந்தனே சின்மய மாம் பரபிரந்தனே அந்தமிளா பரமான அனவரதம் சிந்தித்து சாந்தநாய் நித்தியமா பரபிரந்த நிரதிசய பரபிரந்த சத்யமா பரபிரந்த சாஸ்வத்த பரபிரந்த அஸ்தரந்த அக்கண்டமதாம் பரபிரந்த அத்வைத பரபிரம்மான அனவரதம் சிந்தித்து சாந்தனவாய் சிதானந்தமயமாகும் மாயாதி சிதானந்தமயமாகும் ஈசநாதி சிதானந்தமயமாகும் அவித்யாதி சிதானந்தமயமாகும் சித்தமாதி சிதானந்தமயமாகும் ஜீவநாதி சிதானந்தமயமாகும் சிவனேயாதி சிதானந்தமயமெல்லாம் அதுநான் என்றே ஸ்ரத்தையுடன் சிந்தித்த சாந்தநவாய் சதானந்தமயமான பிரம்மம் எல்லாம் சதானந்தமயமான பிரம்ம மேனான் சிதானந்தமயமான பிரம்மம் எல்லாம் சிதானந்தமயமான பிரம்ம மேனான் உதார பரிபூரணமாம் பரமே எல்லாம் உதார பரிபூரணமாம் பரநான் நிதாக மிக வருந்தி விடாமுயற்சியோடு நித்தமும் நீ சிந்தித்த சாந்த நாவாய் மித்தியெனும் சித்தமுமே என்றும் இல்லை மிக பொய்யாம் ஜகமுதலும் என்றும் இல்லை மித்தியெனும் வார்த்தையுமே என்றும் இல்லை மிக மிகவும் மூடரெனும் ஜனமும் இல்லை சத்திய சித் சுகபரமே எல்லாம் என்றும் சந்ததமும் அப்பறமே நானே என்றும் இத்திரமே திருடமான முயற்சியோடு எப்போதும் சிந்தேத்த சாந்தனவாய் தீங்கான சித்த முதல் எவையும் இல்லை திருஷ்யமாய் தெரிகின்ற ஜகமும் இல்லை ஆங்காரம் முதலியதோரணுவும் இல்லை அகிலமுமே அகண்ட பர பிரமேயாம் நீங்காமல் நெங்கும் ஒரு நிறைவாய் நின்ற நிமல அறிவான பர நானே என்று தூங்காது தூங்கு நிலை கிட்டு மட்டும் தொடர்பாக சிந்தித்த சாந்தனாவாய் இக பரமென்றிரையளவும் எங்கும் இல்லை எல்லாமும் பரபிரம்மானே சுககணமாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே சுத்த அறிவான பரஸ்வரூபனானே ஆகமாகமென்றும் பரஸ்வரூபனானே அகண்ட வடிவான பரநானே என்று சகல மனோவிகல் பவுமே தவிரும் மட்டும் சந்ததமும் சிந்தித்து சாந்தனாவாய் இகழ்வில் பர சத்தான ஸ்வரூப நானே இலங்கோ பர சித்தான ஸ்வரூப நானே நிகரில் பரமானந்த ஸ்வரூப நானே நிகிளமுமாய் நிறைந்த பர ஸ்வரூப நானே பிரகதி முதல் எவையுமில்லா ஸ்வரூப நானே பராத் பரமாம் பரபிரம்மானே என்று ஜக முதலாய் தோற்றுவது மறையும் மட்டும் சந்ததமும் சிந்தித்து சாந்தனவாய் சகலமுமே சந்ததமும் பிரம்ம ரூபம் ஜகஜீவ பரங்களெல்லாம் பிரம்ம ரூபம் நிக்கிலமும் பரபிரம்மஸ்வரூப நானே ஜ முதலாய் தோற்றுவது மறையும் மட்டும் சந்ததமும் சிந்தித்து சாந்தன வாய் சத்தியமாய் ஜெகமையும் என்றும் இல்லை சஞ்சலமாம் சித்தமதே ஜகம் போல் தோன்றும் புத்திரனே ஆதலினால் சித்தம் தானே பொய்யான ஜெகமென்று புகழலாகும் சித்தமதே மகத்தான தோஷமாகும் சித்தமதே மகத்தான மாயையாகும் சித்தமதே சிசுவன் நச்சுழல்வதாகும் சித்தமதே தேகமுதல் அனைத்து மாமே சித்தமதே ஜீவனென தெரிவதாகும் சித்தமதே சகலமுமாய் தெரிவதாகும் புத்திரனே ஆதலினால் ஜகஜீவாதி புகழ் சித்தமயமேயாமந்த சித்தம் மெத்தவுமே அசத்தாகும் மித்தியாகும் மிக பொய்யாம் மலடி மகன் நிகரேயாகும் சத்தலதா முயர்கோட்டின் சமானமாகும் சந்ததமும் சங்கை இல்லை சித்தமதே அவிச்சார தசையில் மைந்தாம் ஜெகஜீவ பரங்களென தெரிந்த போதும் சித்தமதே விசாரிக்கில் ஜெகஜீவாதி சிறிது மிலா சித்தான பிரம்ம மீயாம் சித்தஜயம் எளிதாக சேர வேண்டி சித்தமயம் மான ஜக முதலாம் யாவும் சித்ததுவாம் பரமென்றும் அது நான் என்றும் ஸ்ரத்தையுடன் சிந்தித்தாய் மனதெனவும் சித்தமதே தோன்றலாகும் மனததுவே மகத்தான மாயையாகும் மனததுவே ஜீவ ஜகமனைத்துமாகும் மனததுவே தேக முதல் அனைத்துமாகும் மனததுவே மகத்தான பவமும் ஆகும் மனததுவே மகத்தான பாசமாகும் மனததுவே மகத்தான பாவமாகும் மனததுவே மகத்தான துன்பமே மனததுவே மகத்தான பகையும் மனததுவே மகத்தான பயமும் மனததுவே சங்கல்ப மனததுவே சஞ்சலமாம் சுவாவமாகும் மனததுவே நரரசுர சுரூமாகமாகும் மனததுவே அயனறியும் ஹரணும் ஆகும் மனததுவே பிரம்மாண்ட கோட்டியாகும் மனததுவே பின்னு முள தேவையோ மாமே மனததுதான் மனததுவே சகலமுமாய் மனததுதான் சகலமுமாய் மதிக்கலாகும் மனததுவே சகலமென புகழலாகும் மனததுதான் மெத்தவுமே மித்தியாகும் மனது மகேந்திர ஜால நிகரேயாகும் மனததுதான் எப்போதும் மனதென்றும் மலடி மகன் நிகரேயாமால் மனததுதான் அவிச்சார தசையில் மைந்தா தோற்றினாலம் மனதுருவை மாறாது விசாரம் செய்தான் மற்றதுதான் மகத்தான சித்தேயாகும் மனதனை எளிதாக ஜெயித்த போதும் மகத்தான சித்துருவேயாக வேண்டே மனது முதல் எல்லாம் சித்தது நான் என்றே மாறாது சிந்தித்த சாந்தனவாய் மனோஜயமே திருடமாக மண்ணு மற்றள்ள வியாபாரம் அனைத்தும்ட்டு வினோதமதாம் யாவும் சித்தது நான் என்றே விருப்பமுடன் விடாது மிகச் சிந்தை செய்தால் மனோஜயமாய் மகத்தான அறிபூதிக்கும் மற்றதனால் ஜகமுதலாம் இருளீ இறக்கும் இனோதயமே ஆகியிடில் இருளங்கேனாம் இருப்பதனை யாரேனும் கண்டதுண்டோ அனக அறிவான பரபிரம்ம்தானே அவித்தியினால் அசைவரும் என் மனதாய் தோன்றும் வினவும் அறிவான பர பிரம்ம்தானே வித்தையினால் அசை வரும் பரமேயாகும் மனததுவும் சலனமுடன் இருக்குமாகின் மகத்தான ஜீவ பர ஜகமாய்த்தோற்றும் மனததுவே சலனமில்லாதிருக்குமாகின் மாசற்ற அறிவான பரமேயாமால் ஆதலினால் அறிவுற்ற மனதேயாதி அகிலமுமே அறிவான பிரம்மென்றும் சாதகமாம் சிந்தனையால் மனதை வென்று சல மனதின் சலனமெல்லாம் தவிர்ந்த பின்னர் ஓதிய அச்சிந்தனையும் ஒழிந்த எப்போதும் உணர்வுருவாம் பரமாகி சாந்தனவாய் போதகனமான பர பிரமே பிரம்மனானே பூரண ஆனந்த பர பிரம்மனானே ஏதுமில்லாதுள்ள பர பிரம்மனானே எப்போதும் அசஞ்சலமாம் பிரம்மனானே ஆதிமுடிவற்ற பர பிரம்மனானே அகதவடிவான பரநானே என்று சாதகமான் சிந்தனையால் மனதை வென்றே சலனமிலா பரமாகி சாந்தன வாய் ஒரு வடிவாயுள்ள பர பிரம்மனானே உணர்வுருவாயோய்ந்த பரபிரம்மனானே நிரதிசையான பரபிரம்மனானே நிலமுமாய் நிறைந்த பரபிரம்மனானே பரவு பராகாச பரபிரம்மனானே பராபரமாம் பரபிரம்மம் நானே என்று மறுகு திருட பாவனையால் மனதை வென்றே மாசற்ற பரமாகி சாந்தன வாய் நிர்மலமாம் பரபிரம்மஸ்வரூப நானே நித்யமாம் பரபிரம்மஸ்வரூபனானே சர்வமுமாம் பரபிரம்மஸ்வரூபனானே சகலமிலா பரபிரம்மஸ்வரூபனானே கிரியையில்லா பரபிரம்மஸ்வரூபனானே கேவலமாம் பரபிரம்மரூபனான அரிய திருட பாவனையால் மனதை வென்றவு அகண்ட பரவடிவாகி சாந்தனாவாய் எனக் கையிலாய் காரண அஜானம் இல்லை எனக் கையலாய் காரிய ஆங்காரம் இல்லை எனக் கையலாய் புத்தி இல்லை சித்தம் இல்லை எனக் கையலாய் மனதும் இல்லை மலமும் இல்லை எனக் உயிர்கள் இல்லை பொறிகள் இல்லை எனக் உடலும் இல்லை புலனும் இல்லை எனக் எவையும் இல்லை பரமேனான் என்று எப்போதும் பாவித்து சாந்தனாவாய் எனக் கையலாய் ஆசிரம வருணமில்லை என கயலாய் அறம் பாவம் எவையும் இல்லை எனக் கையலாய் தோஷமில்லை குணமும் இல்லை எனக் கையலாய் துன்பமில்லை இன்பம் இல்லை எனக் கையலாய் ஜபமும் இல்லை தபமும் இல்லை எனக் கையலாய் மந்திர தந்திரமும் இல்லை எனக் கையலாய் எவையும் இல்லை பரமேனான் என்று எப்போதும் பாவித்து சாந்தனபாய் என கையலாய் ஸ்தலமும் இல்லை தீர்த்தம் இல்லை எனக் கையலாய் தெய்வம் இல்லை சேவை இல்லை எனக் கையலாய் பக்தி இல்லை பலனும் இல்லை எனக் கையலாய் நாகமில்லை நரகம் இல்லை எனக் கையலாய் காலமில்லை தேசம் இல்லை எனக் கையலாய் ஓர் வஸ்து இல்லை எனக் கையலாய் எவையுமில்லை பரமேனான் என்ற எப்போதும் பாவித்து சாந்த எனக் கையலாய் ஜாதி இல்லை நீதி இல்லை எனக் கையலாய் கோத்திரமும் குலமும் இல்லை எனக் தந்தை இல்லை தாயும் இல்லை எனக் தமரும் இல்லை பிறரும் இல்லை எனக் நயவர் இல்லை பகைவர் இல்லை எனக் நிந்த இல்லை ஸ்துதியும் இல்லை எனக் கையலாய் இல்லை பரமேனான் என்று எப்போதும் பாவித்து சாந்தனாவாய் எனக் கையலாய் காமம் இல்லை கோபம் இல்லை எனக் கையலாய் லோபமில்லை மோகம் இல்லை எனக் கையலாய் மச்சரமும் இல்லை எனக் கையலாய் மானாபமானம் இல்லை எனக் பயமும் இல்லை நயமும் இல்லை எனக் கையலாய் பாசமில்லை நாசம் இல்லை எனக் கையலாய் இல்லை பரமேனான் என்று எப்போதும் பாவித்து சாந்தனபாய் எனக் கையலாய் இல்லை தாழ்வும் இல்லை என கையலாய் உய்யும் ஒரு விற்பி இல்லை எனக் கையலாய் போகமில்லை பொக்தாவில்லை எனக் கையலாய் இல்லை எனக் கர்மம் இல்லை கர்த்தாவில்லை எனக் கையலாய் காரியம் இல்லை எனக் எவையும் இல்லை பரமேனான் என்று எப்போதும் பாவித்து சாந்தனாவாய் எனக் கையலாய் தேகமில்லை ஜென்மம் இல்லை எனக் கையலாய் சைஷவம் யௌவனமும் இல்லை எனக் கையலாய் ஜறையும் இல்லை மரணம் இல்லை எனக் சிறிதும் ஒரு விகாரமில்லை எனக் உள்ளும் இல்லை வெளியும் இல்லை எனக் கையலாய் முடிவும் இல்லை எனக் எவையும் இல்லை பரமேனான் என்று எப்போதும் பாவித்து சாந்தனாவாய் எனக்கையலாய் கையலாய் இல்லை புவனம் இல்லை எனக்கையலாய் கையலாய் பௌத்திக இல்லை எனக் கையலாய் சலனமில்லை சாந்தி இல்லை எனக் சக்தி இல்லை சித்தி இல்லை எனக் பவம் இல்லை பந்தமில்லை எனக் கையலாய் பரமும் இல்லை வீடும் இல்லை எனக் கையலாய் எவையும் இல்லை பரமேனான் என்று எப்போதும் பாவித்து சாந்தனாவாய் எனக் சைவ முதல் மதமும் இல்லை எனக் சிவன் முதல் தெய்வம் இல்லை எனக் சொல்லிய ஆகமமும் இல்லை எனக் கையலாய் இல்லை நூலும் இல்லை எனக் கையலாய் இல்லை புராணமில்லை எனக் கையலாய் காசமில்லை எனக் கையலாய் எவையும் இல்லை பரமேனான் என்று எப்போதும் பாவித்து சாந்தனாவாய் எனக் கையலாய் தள்ளியிடும் பொருளும் இல்லை எனக் கையலாய் பொருளும் இல்லை எனக் கையலாய் பொருளும் இல்லை எனக் கையலாய் மித்திய பொருளும் இல்லை எனக் பொருளும் இல்லை எனக் பொருளும் இல்லை எனக் கையலாய் இல்லை பரமேனான் என்று எப்போதும் பாவித்து சாந்தனாவாய் எனக் கையலாய் மூன்று வித தேகம் இல்லை எனக் கையலாய் முழுதிடும் ஒன்றாவஸ்தில்லை எனக் கையலாய் பஞ்சவித கோஷமில்லை எனக் கையலாய் படரும் அபிமானி இல்லை எனக் கையலாய் வெஷ்டி இல்லை சமஷ்டி இல்லை எனக் கையலாய் பரமே இல்லை எனக் கையலாய் அணுபமில்லை பரமேனான் என்று எப்போதும் பாவித்து சாந்தனாவாய் பிரம்ம வடிவான எனக் கிதரமாக பிறகு இடம் இதுவென்னும் பொருளும் இல்லை பிரம்ம கிதரமாக பிறகு இடம் அகமென்னும் பொருளும் இல்லை பிரம்ம கிதரமாக பிறங்கும் ஒரு பொருளும் ஒரு காலும் இல்லை காண்பதெல்லாம் ஆதலினால் உளது பர பிரம் ஒன்றே இன்ன விதம் இருந்திடனும் நினைக்கி போதிங்கு இயம்பியிடும் குரு குரு சிஷ்யன் உலக மாதி பின்னமனத் தொற்றினு மேல் பே பிரம்மெனும் அப்ரம்மம் நானே என்னம் மண்ணு திருட பாவனையால் மனதை வென்றே மகத்தான பிரம்ம அதாய் சாந்தனாவாய் ஆத்மாவுக் கயலாக அணுவும் இல்லை அகிலமுமே அனவரதம் ஆத்மாவே யாம் ஆத்மாவுக் கையலாக பிரம்மம் இல்லை அப்ரம்மம் தன கையலாய் அகண்ட பரபிரம்மதே ஆத்மாவாகும் ஆத்மாவாம் பரபிரம் மகமே என்று பாவித்து ஆத்மாவே அகில அதி ஆத்மாவே அனைத்துக்கும் சாரமாகும் ஆத்மாவே அகிலமுமாம் ஸ்வரூபமாகும் ஆத்மாவே அனைத்து மில்லா ஆத்மாவே அத்வைத்த ஸ்வரூபமாகும் கண்டமாககும் ஆம்ரபிரகமேயன்ிங அனிச்சம் நீத்துனவாய் ஆத்மா நித்யமா சத்துமாகும் ஆத்மே நர்மல மாம் சித்துமாகும் ஆத்மா நிரதிசயானந்தமாகும் ஆத்மாக்கிள பரிபூர்ணமாகும் ஆத்மே நாம் ஸ்வரூபமாகும் ஆத்மாவே நிறைந்த பரபிரம்மம் ஆகும் ஆத்மாவாம் பரபிரம்மம் அகமே என்று இங்கே அனிசமும் நீ பாவித்து சாந்தனவாய் சண்மயமாம் பரபிரம்ம ஸ்வரூபமெல்லாம் சண்மயமாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே சின்மயமாம் பரபிரம்ம ஸ்வரூபமெல்லாம் சின்மயமாம் பரபிரம்மஸ்வரூபனானே நிர்மலமாம் பரபிரம்ம ஸ்வரூபமெல்லாம் நிர்மலமாம் பரபிரம்மம் நானே என்று தன்மயமாம் பாவனையால் மனதை வென்று தற்பே தானாகி சாந்தனாவாய் அகிலமுமே பரபிரம்மம் ஐயம் இல்லை அகமந்த பரபிரம் ஐயம் இல்லை நிகிலமுமாம் பரபிரம்மம் அது நான் என்றே நிரந்தரமாய் பாவித்து மனதை வென்று சுகமாம் பரபிரம்மம் தானேயாகி தகைமைமிகும் பூஜனயாம் தானமாகும் தவமாகும் ஜபமாகும் சமாதியாம் ஆதலினால் அமலமதாம் மனதீனாலே அனவரதம் பரபிரம் விசாரம் செய்தே போதகன பரபிரம்ம்தானே எல்லாம் பூரணமாம் பரபிரம்மம் அது நான் என்று சாதகமாம் பாவனையே திருடமாய் செய்தே சஞ்சலமாய் உளமனதே நன்றாய் வென்று ஜோதிமிகம் பரபிரம்மம் தானேயாகி சும்மாவே இருக்கின்ற சாந்தி சார்வாய் விஸ்தரமாம் வாரிதியில் தோன்றான் என்ற வீசி முதல் வாரிதியே ஆவதே போல் சித்துருமாம் என்னிடையில் தோன்றான் என்ற ஜெகஜீவ பரங்கள் எல்லாம் சித்தாம் நானே அத்திரமாய் நான் என்றும் பிரம்மம் என்றே அனவரதம் பாவித்து மனதை வென்றே சுத்தமதாம் பரபிரம்மம் தானேயாகி சும்மாவே இருக்கின்ற சாந்தி சார்வாய் நில்லாமல் எங்கும் ஒரு நிகழ்வாய் நின்ற நிக்கில பரிபூரணமாம் பிரம்ம ரூபம் அல்லாமல் எங்கும் இல்லை அகிலமுமே கண்ட பரபிரம்மேயாம் எல்லாமாம் பரபிரம்ம நானே என்றெங்கு எப்போதும் பாவித்த சொல்லாலும் சொல்லவொனா பரமேயாகி சும்மாவே இருக்கின்ற சாந்தி சார்வாய் பூத்தமுடு பௌத்திகமும் புவனம் யாவும் புராண முதல் புகழ்கின்ற பலவாநூலும் வேதமுடு வேதாந்தம் அவற்றின் கேள்வி வேறறவே அதன் மனநிதித்யாசம் இது முதல் எப்பொருளும் என்றும் இல்லை எல்லாமும் பரபிரம்மம் அது நான் என்றே சாதகமாம்பாவனையால் மனதை வென்றே சற்றேனும் சலியாதே சாந்தனாவாய் அரைந்த பொருள் அனைத்தையுமே வாக்கு மாத்திரம் ஆக்காமல்லாதவாய் மனதில் கொண்டு சிறித மனது ஒருமையுடன் எல்லாம் என்றும் சின்மயமாம் பரபிரம்மது நான் என்றே நிறைந்த பரபாவனையால் மனதை வென்றே நிச்சலனாய் எப்போதும் சாந்தனாவாய் அறைந்ததெல்லாம் சத்தியமே ஐயம் இல்லை அகண்ட பர சிவனானை ஐயம் இல்லை மனந்தனினால் செய்வதுவே செய்ததாகும் மற்றொன்றால் செய்வதெல்லாம் செய்ததாகா தினம் தினமும் திருடமான மனதீனாலே திருஷ்யமாய் காண்பதெல்லாம் திருக்கேயான அனந்த பரபிரம்மெனும் அது நான் என்னும் அகண்ட பரபாவனையே செய்வாயாகில் கனந்தரும் அப்பாவனையால் மனதை வென்று கலங்காமல் எப்போதும் சாந்தனாவாய் மனதென்றும் வாக்கென்றும் மற்றதென்றும் மறுவிய இவ்வேதமுமே எனக்கிங்கில்லை கனவிலிரும் பொருட்களிலே பொருளை ஏனும் காண்கின்ற தனக்கையில்கண்டதுண்டோ நனவிலிரும் பொருட்களும் அவ்விதமேயாக நாடியிடும் யான வடிவான நானே எனும் உரமாம் பாவனையால் மனதை வென்றோ ஏக பர வடிவாகி சாந்தனவாய் சகலமுமே சின்மயமாம் பிரம்மென்றும் சந்ததம பர பிரம் நாமே என்றும் அகமுறவே அகண்ட பர வடிவாகி சாந்தராவர் நிக்கில ஜெகநாயக நாம் சிவனே எனக்கு நிகழ்த்தி அவா நிதாக குறைத்தேன் எல்லாம் தகமெமிகும் இப்பொருளை கேட்டு உணர்ந்தோர் தப்பாது வாக்கியமே சொன்ன தோர்ந்து சுட்சுமனு வழி சென்று பரசீவத்தை அருமையுடன் பாவித்தவருள் பெற்றோரே அலை மனதின்விகல் பமதாம் ஜகஜீவாதி சர்வமுமே பிரம்மெனும் சாட்சா சாந்ததனால் மோக்ஷுகம் சார்வர் என்றே பெருமமிகும் ரிபுமுனி வன்னிதாகனுக்கு பிரிவின் மனச்சாந்தியினை பேசினானால் தவ்வியோடு மனதின்விகல் பமாய் தங்குகின்ற ஜகம் புதல் யாவுமே யௌவமின்றிய சிப்பர மாமிம் ஏக மாமது நாந்தையாள் இவ்வி கல்பமனந்தவேர்ந்துமே ஏகஷாந்திசை திடலாமல் திவ்ய தாண்டம் தேவேவன் அக்கண்டஸ்வரூபே திவ்யந்தாண்டம் தேவேவன் அகண்டஸ்வே நம் தேவேவன் அக்கண்டஸ்வரமே பதினாறாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்